सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸே முனி சகூ புருஷோத்தமசிரே நோய சநவனம்ருச்சிய ஜன்மராதுலோக்கூ விசேனா வேதோ வேதவிதவியங்க ஷத்தீக்தி விந்தீதிவா <coughs> <coughs> सर्ववित भाती भानु तमेवभाति यगत तेज सर्वविच्च इदिस्मृतेच भानु ீவித்க காரண இது போன வகுப்பில் பார்த்துட்டோம் இப்போ சர்வவித் பானு ஒரே பதமாக எடுத்துக்கிறார் ஆதிசங்கரர் சர்வீத்வவிதே நம பானவே நமான்னு எடுத்துக்கலை சர்வவித் பானு ஒரே பதமாக எடுத்துக்கிறார் ஆதிசங்கரர் சர்வம் வேத்தி அனைத்தையும் அறிகின்றவர் விந்ததி இனைத்தையும் அடைந்தவர் அடைகிறவர் இதி வா ரெண்டு மீனிங் அனைத்தையும் அறிகின்றவர் அனைத்தையும் அடைகின்றவர் என்ன அர்த்தம் வேத்திங்கிறது ஒரு தாத்து விந்தத்திங்கிறது இன்னொரு தாத்து சர்வவித்துங்கிறதுக்கு வேத்தின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் விந்தத்தின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் கொடுத்துருக்கார் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துறதுனால எல்லாமாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அடைகிறவருங்கிறதுக்கு பொருள் என்ன அர்த்தம்னா அனைத்துமாக இருக்கிறார் அனைத்தையும் அறிகிறார் உபாதான காரணத்தின निमित्त வ்ணுவ ஆஹ உபாத அபிந்தனபானமாக இருக்கிறதுனால தான் சர்வீத்த விந்த விந்தனோதி அடஹிரான் அர்த்தம் அப்புறம் பீதி பானு பாத்தி நகப்படுத்துறது எல்லாத்தையும் அது ஷ்ரு கோட் பண்ணுறார் தமேவாந்தம் அனுபாதி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது சுத்த சைதன்யம் ஆகவே இங்கே பானுகும் நான் அனைத்தையும் அறிகின்ற அனைத்தையும் ஒளிர்விக்கின்ற அனைத்துமாக இருக்கின்ற வஸ்துன்னு அர்த்தம் ஆக அதுதான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது பாந்தம் தமேவ சர்வம் அனுபாதி சுயம் பிரகாசமாக இருக்கிற அந்த உணர்வை சார்ந்துதான் அனைத்தும் உணரப்படுகின்றன உணர்வில்லாமல் உணரப்படுபவைகள் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தினால் அது கட்டோபனிஷத்தை கோட் பண்ணுறார் அப்புறம் கீதையும் கோட் பண்ணுறார் யதாதித்யகதம் தேஜகா ஜெகத் பாசையதே கிலம் சூரிய ரூபமாக இருந்து ஜெகத்தை பிரகாசப்படுத்துகிறார் அப்படிங்கிறார் ஆதித்யகதம் தேஜகா அகமேவ எச்சந்திரமசி எச்சாக்ரவ் தத் தேஜோ வித்தி மாமகம் தத்து தேஜகா மாமக்கம் வித்தி அந்த தேஜஸ் நான் தெரிஞ்சுக்கோங்கிறார் சூரியனிடத்தில் இருக்கிற தேஜஸ் சந்திரனிடத்தில் இருக்கிற தேஜஸ் அக்னியில் இருக்கிற தேஜஸ் எல்லாமே என்னுடைய ஸ்வரூபந்தான் அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டு பிரமாணத்தையும் காட்டுகிறார் காட்டிட்டு இத்தியாதி ஸ்மிருத்தேஷ இத்தியாதி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய ஸ்மிருதிகள் ஸ்ருதிகள் கோட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி நிறைய ஸ்ருதிகள் இருக்குது அதனால் என்னென்னா சர்வவிச்ச அசௌ பானுஷ சர்வவித் பானுகோ அனைத்தையும் அறிகின்றவராகவும் பிரகாஷஸ்வரூப்பியாகவும் சூரியனாகவும் விளங்குகின்றார் ஆகையனால இவர் சர்வவித் சர்வவிதே நம பானவே நமான் ரெண்டு நாம கிடையாது ஆஹா சர்வவித் பானவே நமங்கிறது ஆதிசங்கரருடைய வியாக்கியான் அடுத்தது விஷ்வக்சேனா சர்வசர்வவித் பானு விஸ்வக்சேனா விஸ்வக்சேனாக்கு அர்த்தம் சொல்கிறார் விஷ்வக்கு அவ்யம் சர்வே இர விஷ்க்கு அஞ்சதி பலாயத்தை தைத்தியசேனா எஸ் ரண உத்தியோகமாத்திரேண இஸ்வக்சேனா விஷ்வக்குங்கிறது அவ்யயம்னு எடுத்துக்கிறார் இது வந்து இண்டிக்ளைனபிள் அவ்யயம்னு சொன்னால் இண்டிக்ளைனபிள் வேற்றுமை உருவு ஏற்காத சொல் ஆஹ விஸ்வக் விஸ்வக்கு விஸ்வக்குங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சர்வே இத்தியர்த்தே சர்வா சர்வௌ சர்வே சர்வே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவ்வியமாக எடுத்துக்கிறோம் விஷ்வக்குங்கிறதுக்கு விஸ்வக்ஸேன அப்போ விஸ்வக்கு விஸ்வக்கு அஞ்சதி அஞ்சத்தின்னு சொன்னால் பலாயதி சாரம் அஞ்சத்தினா பூஜை பூஜை பூஜிக்கிறான்னு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல அஞ்சத்தீனா பலாயத்தை தைத்தியசேனா அசுரர்களுடைய படையானது இந்த அனைத்து அனைத்து அசுரர்களுடைய விஸ்வக்சேனா எஸ்ய எஸ் என்ன யாருடையதோ ரண உத்தியோக மாற்றேன இது விஸ்வக்சேனா எவர் யுத்தத்துக்கு கிளம்புகிறார்னு தெரிஞ்ச உடனேயே அலறி அடிச்சுட்டு புறமுதுகிட்டு ஓடுகிறார்களோ அவர் விஸ்வக்சேனர் அதாவது அனைத்து பேரையும் ஓடும்படியாக அனைத்து அரக்கர்கள் சேனையும் ஓடும்படியாக இருக்கக்கூடியவர் அவருக்கு பேர் விஸ்வக்சேனா ர எஸ் ரண உத்தியோக மாத்திரேனை ரணம்னா சண்டை உத்தியோக மாத்தரைனா முயற்சி ஆரம்பி எடுக்கணும் கத்தி எடுக்கலான்னு நினைக்கிற போதே ஓடி போயிட்டான் அப்படி சொல்கிறார் ரண உத்தியோக மாத்திரேன விஸ்வக்சேனஹா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி சைவத்தில் ஸ்மார்த்தர்கள்லாம் விநாயகரை ஆராதனை பண்ணுறோமோ அவர்கள் விஸ்வக்சேன ஆராதனம் என்று சொல்லுவார்கள் ஒரு தர்ப்பே கூர்ச்சத்தை கட்டி அதில் வந்து விஸ்வக்சேன ஆராதனம் எஸ்ய த்விரதவக்ராத்தியாக பாரிஷத்தியா பரஷத்தம் வினம் நினந்தி சத்தம் விஸ்வக்சேனம் சமாசிரயே சமாசிரயே தமாசிரயே எப்படி போட்டாலும் சரி ஆனால் அவருக்கும் ரெண்டு முகம் இது யான முகம்னு சொல்லியிருக்கு எஸ்ய திரதவக்ராத்தியாக தவிரதன யானை ரெண்டு ரெண்டு கொம்பு இருக்கிறதுன்னு அர்த்தம் துவிரத வக்ராத்தியாக பாரிஷத்தியாக அது ஒரு குரூப் அது சேனை பாரிஷத்தியாக அவர் மாத்திரம் இல்லை கணபத்தின்னா என்ன அர்த்தம் கணங்களுக்கெல்லாம் கூட இருக்கணுமா இருக்கணுமா தான் ஒருத்த மாத்திரம் தனியாக நின்ண்டாருன்னா கணானாம் பத்தி குரூப் என் லீடர் லீடர் ஆஃப் எ குரூப் ஒரு லீடர் அவர் தலைவர் ஒரு குழுக்களுக்கு தலைவர் அது பூதகணங்கள் தேவகணங்கள் ரிஷிகணங்கள் இப்படி எல்லாம் குரூப் குரூப்பாக இருக்குது இதுக்கெல்லாம் தலைவர் கைலாசத்தில் வந்து நிறைய பூதகணங்கள் தேவகணங்கள் ரிஷிகணங்கள் இத்தனைக்கும் இவர் தான் தலைவர் கணபதி ஆகா இங்கே விஸ்வக்கு விஸ்வக்கு அஞ்சத்தி பலாயத்தே நிறைய அர்த்தம் சொல்கிறார் விஷு சப்தா நானார்த்தகா நிபாத்தா நிபாத்தான்னு சொன்னால் அவ்யயம் விஷு சப்தா விஷு நானாதிஷு அஞ்சத்தி ஏன்னா விஷ்வக்கு அந்த இக்கு இருக்கு விஷ்வக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லணுங்கிறதுக்காக விஷு விஷுங்கிற பதத்துக்கு நானாதிஷு பல திசைகளிலும் அஞ்சத்தி அஞ்சத்திங்கிறதுக்கு ஒரு பாணினி சூத்திரம் கேட்டுறார் அதெல்லாம் நிறைய விஷூச்சி இன்னொரு பதம் நானாதிக்கு பலாயமானாக பல திசைகளில் ஓடுகிறார்கள் சேனா சேனான்னா என்னதுன்னா தைத்யாதி சம்பந்தினி விரோத சம்பந்தேன எஸ்எஸா விஸ்வக்சேனா விஷுக் விஷ்வக்கு அக்குங்கிறத வச்சுன்னு அஞ்சத்திங்கிறார் விஷு அக்கு சேனாக சேனா சேனாங்கிறது ஸ்ரீலிங்கம் அது வந்து இங்கே விஷ்ணு மேலே நம்ம இது பண்ணுறதுனால அது புல்லிங்கமாக மாறுது விஸ்வக் சேனா தேவ சேனாபதிஹி சுப்பிரமணிய சுவாமிக்கு சொல்கிறோம் சேனானி சேனானி அப்படின்னா சேனானினா இந்திராணி மாதிரி சேனானி சேனாங்கிறது தே தேவசேனாபதி அப்படின்னா அது ஒரு சேனாங்கிறது ஸ்திரீலிங்கம் அதனால தான் ரூபகம் பண்ணிவிட்டாங்க தேவசேனாருங்கிற ஒரு பெண்ணா வல்லிங்கிறது இன்னொன்று கொடிதானே ஆஹ தேவசேனா அப்படின்னு சொன்னால் சேனா சப்தம் வந்து தேவசேனஹா அப்படின்னா முரு முருகனுக்கு பேர் வந்துடும் தேவசேனஹா தேவசேனையை உடையவனுக்கு பெயர் தேவசேனஹா अभी अह सिनि य विश्वक्सन पकम ओ विश्वक सर्वत अती अब अर्थम विशूची विश्वक्यव्यय सर्व इतर्थ अने अने अने எவர் எவரை பார்த்த மாத்திரத்தில் பயந்து ஓடுகிறார்களோ அவருக்கு விஸ்வக்சேனர்னு பெயர் அப்படி அர்த்தம் கொண்டுருத்துருக்காங்க ஆக எவர் சண்டைக்கு வருகிறார் என்று தெரிந்த உடனேயே தைத்திய சேனைகளெல்லாம் பயந்து நாலா பக்கமும் செதிரி ஓடுகிறார்களோ அவருக்கு பெயர் விஸ்வக்சேனஹா நன்றாக புரிஞ்சுக்கணுது அடுத்தது ஜனார்தனஹா ஜனான் दुर्जनान नरकादीन इतिवा अभ्युदय கமயத்தீவா लक्षणं याच्यते इति ஜனார்த்தன ஜனார்தன சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் மூணு அர்த்தம் சொல்கிறார் அவர் தீயவர்களை அழிப்பவர் தீயவர்களை நரகத்திற்கு செல்லும்படி செய்கிறவர் மூன்றாவது அர்த்தம் என்னன்னா மக்களால் தர்மார்த்த காம மோட்சத்தை வேண்டப்படுபவராக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் ஜனான் முதல்ல துர்ஜனான் துர்ஜனான்னா தீயவர்களை ஆர்தயதி அர்தயத்தி ஆர்தயதி இல்லை அர்தயத்தி அர்தயத்தி அர்த்தம் என்ன ஹினஸ்தி அர்துங்கிற தாத்துவுக்கு ஹிம்சாயாம் அப்படின்னு எடுத்துக்கிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னது கமயத்தி கம் அர்த்தம் எடுத்து கத்தி அர்த்தம் எடுத்துக்கிறார் நரகாதீன்னு நரக்கம் முதலானவைகளம் நரகம் அதுக்கப்புறம் கீழான ஜென்மாக்கள் இதெல்லாம் கொடுக்குற ஆதி பதம் வயிற போட்டார் ஆஹ் நரகம் முதலானவைகளை அடையும்படி செய்கிறார் அதர்மமான ஜனங்களை நரகம் முதலான துன்பங்களை அனுபவிக்கும்படி செய்கின்றார் செலுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் இதுவா ஜனார்த்தனா ரெண்டு மீனிங் ஆகிடுது இன்னொன்று ஜனகி அர்த்து தாத்துக்கு யாட்சத்தே தான் அர்த்தம் பண்ணிக்கிறார் இது எல்லாமே அப்படி தான் ஒரு தாத்துவுக்கு இத்தனை அர்த்தம் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக அர்த்தம் பண்ணி விட்டார் ஹிம்சை பண்ணுறது என்னது நரகத்தை அடையும்படி செய்கிறது நரகம் முதலானவைகளை அடையும்படி செய்கிறது அப்புறம் ஜனங்கள்லாம் கேட்கிறார்களாம் பகவான்கிட்ட ஜனஹி ஜனஹி யாச்சியத்தே மக்களால் வேண்டப்படுபவர் யார்கிட்ட கேட்குறாங்க ஜனங்கள்லான்னா இதில் ஞானமிச்சேன் மகேஸ்வராத் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனா ஜனார்த்தனம் ஜனார்தனிடத்தில் மோட்சத்தை கேட்க வேண்டும் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு ஆரோக்கியத்தை சூரியங்கிட்ட கேளு ஞானத்தை பரமேஸ்வரங் மகேஸ்வர கேளு மோட்சத்தை ஜனார்தனங்கிட்ட கேளு அப்படி சொல்கிற வழக்கம் ஆஹா இங்கே என்னன்னா புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா வாழ்க்கையோட லட்சியம் என்னது நான் இந்த சரீரத்தை காப்பாற்றுறதுக்கான பொருளாதாரமும் புலநின்பொருள்களும் புலநின்ப நுகர்ச்சியும் அர்த்தம்னு சொன்னால் புலநின்பொருள்கள் அடிப்படை பொருள் அடிப்படை தேவைகள் அன்று புலனின்பொருள்கள் ஆஹ் அர்த்தகாங்கிறதுக்கு பேசிக் நீட்ஸையும் குறிக்கும் அப்புறம் என்னதுன்னா நமக்கு இன்னும் ஆசையாக விரும்புகிறது ஆடம்பரத் தேவைகளையும் குறிக்கும் அடிப்படை தேவைகளையும் குறிக்கும் ஆடம்பரத் தேவைகளையும் குறிக்கும் இன்னும் இங்கே அபியுதய நிஸ்ரேயஸுன்னா அபியுதயம்னு சொன்னால் அர்த்த காமம் தர்மா அர்த் தர்மார்த்த காமம் அபியுதயம் ஸ்ரேயான்னு சொன்னால் மோக்ஷம் இதை வந்து ஜனங்கள் கேட்கிறார்கள் பகவானே எனக்கு சதுர்வித புருஷார்த்தத்தையும் கொடு சதுர்வித அர்த்த தர்மார்த்த காம மோக்ஷத்தை எனக்கு அனுகிரகம் செய் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்கள் எவரிடம் மக்களால் யாரிடம் எவரிடம் புருஷார்த்தமானது கேட்கப்படுகிறதோ அவர் ஜனார்தனர் அப்படின்னு அர்த்தம் ஜனைஹி ஜனைாச்சியே அர்த்தங்கிற தாத்துவுக்கு தாங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறார் தா தானே தானே ஆகையினால் கேட்கிறார்கள் யச்சுன்னுலாம் சொல்லு அது யட்சதி வேற யாட்சியத்தே அதுலேருந்து வரதாது ஆஹா யாட்சியதே இது ஜனார்தனா முடிஞ்சதுவாக்சோஜனாரி அடுத்தது வேதோ வேதவிதவியோ வேதாங்கோ வேதவித் கவி ஒண்ணு ஒன்றுக்கு அர்த்தம் வரும் வேத ரூபா வேதயதிஷா மேத்தம் इति தம நாஷையான வேத வேத் அவியங்க தனித்தனியாக அர்த்தம் சொல்ற வேதஸ்வரூபமாக இருக்கிறதுனால வேத வேதம் வேற பகவான் வேற கிடையாது இறைவன் வேத வடிவமாகவே இருக்கிறார் ஆஹா வேத ரூபத்துவாத் வேதா வேதத்துக்கு சாதாரணமாக அர்த்தம் என்ன ஜனங்களுடைய இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயத்தை சொல்லக்கூடியதுக்கு பேர் வேதம்னு பேர் வேதம்னா ஞானம் அறிவுன்னு அர்த்தம் என்ன அறிவுன்னா நிம்மதியாக வாழ்கிறதுக்கான அறிவு நிம்மதியாக வாழ்கிறதுக்கான அறி வேதத்துக்கு நிறைய லட்சணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லலை ஆதிசங்கரறிங்க அதாவது நம்முடைய பிரத்யமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியாது நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நம்ம என்னெல்லாமல் பிரத்யமாக சேர்த்து வச்சுருக்கமோ அது நிம்மதி கொடுக்கலையே என்ன இப்படி இருந்தால் நிம்மதி கிடைக்குமோ அப்படின்னு பேங்கில் போட்டு அதை போட்டு இதை போட்டு இன்சூரன்ஸ் பண்ணி என்னெல்லாமல் வச்சுருக்கோம் அதெல்லாம் நமக்கு நிம்மதியை கொடுக்கும்னு நினச்சி அனுமானம் பண்ணுறோம் குழந்தைகள்லாம் பின்னால் நம்மளை காப்பாற்றுவா ஒரு அனுமானந்தான் நம்ம இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு நமக்கெல்லாம் பண்ணுவார்கள் இப்படி ஒரு அனுமானம் அனுமானம்னால் என்ன இதெல்லாம் இருந்ததுன்னா பேங்க்கில் பணம் இருந்தால் அந்த பணம் என்ன காப்பாத்துங்கிறது பிரத்யக்ஷமாக அனுமானமா அனுமானம் ஆனால் ஒன்று நமக்கு மனது சரியில்லைன்னா எங்கே இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நமக்கு ஆனந்தம் வரப்போகிறது இல்லை சுற்றி இருக்கிறவனை சும்மா ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பான் நிறைய பாபத்தை சம்பாதிப்பான் ஆஹா வேத சப்தத்துக்கு அர்த்தம் என்னென்னா இது எதுனால மனசத்துக்கு உண்மையிலே சாந்தி வருமோ அதை சொல்லிக் கொடுக்கும் பகவானை பூஜை பண்ணு குணங்களை எல்லாம் சத்குணங்களை அனுஷ்டானம் பண்ணுலாம் சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஜனங்கள் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் நல்லதெல்லாம் நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் வேதம் அப்படி சொல்லுவோம் சத்தியம் வத தர்மஞ்சரன்னு வேதம் சொல்லுவோம் சாதாரண லௌகிக வித்தியை சொல்லி கொடுக்குமா சத்தியம் வத தர்மஞ்சரன்னு வேதம் தான் சொல்கிறது பொய் பேசாதே ஒழுக்கமாயிரு அப்படின்னு சொல்லும் ஊரில் எல்லோரும் என்ன சொல்லுவான் எப்படியாவது படி இல்லை படித்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்டாவது காசு கொடுத்து வாங்கு எப்படி ஊர் அப்படிதான் சொல்லும் ஆக இதெல்லாம் வந்து தப்பான அறிவை கொடுக்குற இது வேதம் வந்து வேத மாத்தா நமக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் இனி வர ஒருவேளை ஜென்மங்கள்லாம் இருந்தால் அந்த ஜென்மத்துலேயும் எனக்கு க்ஷேமமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிக் கொடுக்குறது இந்த உடம்புக்குள்ளே மாத்திரம் நிம்மதி இல்லை ஒருவேளை எனக்கு இன்னொரு உடம்புக்குள்ளேயும் புகுந்து வாழ வேண்டி அந்த உடம்புக்குள்ளேயும் நான் எப்படி க்ஷேமமாக இருக்கிறது அப்படிங்கிறது உபாயத்தை சொல்லி கொடுக்குறது தான் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகார உபாயா வேதா வேதத்துக்கு அப்படியே லட்சணங்கள்லாம் உண்டு இருக்குது அதாவது எ எது வந்து நமக்கு உண்மையிலே ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த சாதனத்தை சொல்லிக் கொடுக்குறது வேதம் எது நமக்கு துக்கமே வராமல் பண்ணுமோ அதுக்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்குறது வேதம் ஆகா வேதம்னு சொன்னால் அறிவு என்ன அறிவுன்னா உனக்கு சாதாரணமாக நீ வந்து பர்செப்ஷனுக்கோ இன்ஃப்ளன்ஸுக்கோ கிடையாது பிரத்ய அனுமானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்குறது பிரத்யேணானுமித்யாவா எஸ்தூபாயோன வித்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா அப்படின்னு வேதத்துக்கு ஒரு லக்ஷணம் எந்த ஒரு அறிவை நீ பிரத்யத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் பெற முடியாதோ அந்த அறிவை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் நன்மை ஆக நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்க அறிவை கொடுக்கின்ற விஷயத்தை பற்றி அறிவை கொடுப்பதற்கு பேர் தான் வேதங்களில் பேர் ஆகா வேதரூபத்துவாத் வேதா சங்கராச்சாரியெல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு நினச்சின்னு விட்டுவிட்டார் வேதரூபத்வாத் வேதா அப்புறம் வேதயத்தி இத்திவா வேதா எல்லோரையும் அறியும்படி செய்கிறார் அதுக்கு கீதையை பிரமாணமாக காட்டுறார் யார் என்னிடத்தில் பரிபூர்ணமான சுத்த பக்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்னை பற்றிய உண்மையை நான் அறிவிக்கிறேன் வேதயத்தி காசல் ஃபார்ம் வேதமாகவே இருக்கிறார் பகவான் வேதரூபி வேத நாராயணன்னே நிறைய பேருக்கு பேர் அப்போ வேதயத்தி அப்படின்னு சொன்னால் அறியும்படி பண்ணுறார் எதை அறியும்படி பண்ணுறார் பரமார்த்த தத்துவம் கீதையில் அது சொல்லியிருக்கு அவர்களுக்கு நான் ஹிரதயத்தில் வந்து அவர்களுடைய அறியாமையினால் விளைந்த துன்பங்களையெல்லாம் நான் நீக்குகிறேன் ஞானதீப்பேன பாஸ்வதா அவர்களுடைய உள்ளத்தில் அறிவொழியாக நான் இருந்து அறியாமையை அகற்றுகிறேன் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கிறத கோட்பன்று ஆதிசங்கர் இது பகவதாத் ஆக வேதையத்திங்கிறதுக்கும் ப்ரூஃப் காட்டுறார் பிரமாணம் காட்டுறார் அடுத்தது என்னது வேதா வேதவி அவ்வங்க வேதவி வேதவித் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு வேத ஸ்வரூபத்துவாத் வேதா வேதயத்தீ இவா வேதகா வானு போட்டால் இப்படியும் அர்த்தம் வேதமாக அறிவாகவே இருக்கிறார் இறைவன் அறிவிக்கின்றவராகவும் இருக்கிறார் இறைவன் அறிவாக இருந்து அறிவிக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எதாவத் வேதம் வேதார்த்த வேத்தீ வேதவித் வேதாந்தகிருத் வேதவிதேவாஹம் இகவத்வச்சனாத் சாாஸ்திரேய விதம் பாரன்சய ச ி மகாபாரதே வேதம் வேதார்த்தஞ்ச யாவது வேத்தி இத்தி வேதவித்து வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் உள்ளவாறு அறிகின்றவர் என்பதனால் அவருக்கு பேர் என்னதுன்னா வேதவித்து வேதகா வேதவித் தமிழையெல்லாம் சொன்னாங்களே அவன் வேதவித்துன்னா அப்படிங்கிறவன் வேத வித்து இல்லை வேதத்தை வித்து வித்துங்கிறதெல்லாம் பழக்கத்தில் சொல்கிறது வேதவித்து வேதவித்துனா வேதத்தை அறிந்தவன் அர்த்தம் ஆக வேதம் வேதார்த்தஞ்ச வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் யதாவத் அது எப்படி இருக்கோ எப்பொருள் வேத்தன் மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு உள்ளவாறு அறிந்தவர் நம்ம தான் உட்காந்து நிறைய விசாரம் பண்ணி பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஆக இறைவன் அது மாத்திரமில்லை யார் வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் உள்ளவாறு அறிகிறாரோ அவரும் பகவான் தான் ஆஹா வேதார்த்த வேத்தி இத்தி வேதவித் ஆகையினால வே மந்திரங்களை சப்தமும் தெரியும் அர்த்தமும் தெரியும் வேத மந்திரங்கள் என்ன பகவானை பற்றி பாடுறப்போதே என்ன சொல்லுகிறார்கள் வேதம் ஓதும் வாயானை மறை ஓதும் வாயானை அப்படிலாம் பாடுறாங்க சிவபக்தர்களும் விஷ்ணு பக்தர்களும் பாடுறபோது வேதநாயகன் வேதியர் நாயகன்லாம் சொல்கிறோம் ஆனால் மறை ஓதும் வாயானை சந்தோக சாமம் ஓதும் வாயானை அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர் திருவேழிமழலில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்டே சொல்கிறார் சந்தோகம்ங்கிற சாம வேதத்தை ஓதுகின்றவன் சாந்தோக்கியத்தை ஓதுகிறாங்கிறார் சந்தோக சாமம் ஓதும் வாயானை பாடினார் சாம வேதம் இப்படிலாம் தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது வைஷ்ணவர்களும் சரி செய்வர்களும் சரி பகவானை வந்து வேதமூர்த்தியாகத்தான் பார்க்கிறார்கள் ஆக வேதத்தையும் வேதத்தையும்னா அர்த்தம் வேத மந்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணுறோம் சப்த கிரகணம் முதல்ல சப்த கிரகணம் பண்ணியானோம் அது சொன்னாலே நிறைய பேர் இப்போ முடிகிறது அது குழந்தையிலேருந்து பண்ணணும் இதில் இன்னொரு சிக்கல் குழந்தையாக இருந்து பண்ணணும்னா என்னென்ன அவனுக்கு குணப்பிராமணனா கர்ம பிராமணனா நீ அடுத்த கேள்வி இன்றைக்கி இருக்குது சாயங்காலம் மனுஸ்மிருதியில் நிறைய தான் வரப்போகுது ஆ சின்ன வயசுலேருந்து படித்தால் தானே மறுபாடு பண்ண முடியும் வயதான பிறகு என்ன கொடுத்தாலும் தப்பு வர தான் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது எனது மனசில் வந்து இந்த பாலுணர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி வேதம் உள்ளே போயிடணுங்கிறது காமம் வரத்துக்கு முன்னாலே காயத்ரி உள்ளே போயிடணுமா மனசில் வந்து இன்னும் ஆப்போசிட் செக்ஸை பார்த்து நமக்கு வரக்கூடிய அந்த இச்சைகள் இருக்கு அதெல்லாம் வர்றத்துக்கு முன்னாலேயே வேதம் உள்ளே போய் உட்காந்துடணும் அதனால்தான் சொல்லுவேன் காயத்ரி மந்திரம் எப்போ சொல்லணும்னா மனசில் காம இச்சை வர்றதுக்கு முன்னாலேயே காயத்ரி உள்ளே போய் உட்கார்ந்து அப்புறம் தப்பான வழிக்கு போகாது மனசு ஒழுங்காக சம்ஸ்காரத்தோடு பண்ணினா ஆகா யதாவத்து உள்ளபடி எல்லா மந்திரங்களை தப்பு இல்லாமல் சொல்கிறான் சிக்ஷா சாஸ்திரப்படி ஃபோனெட்டிக்ஸ் தெரிஞ்சு சொல்கிறான் வேதஞ்ச வேதம் வேதார்த்தஞ்ச ரெண்டும் மந்திரமும் தெரியும் மந்திரார்த்தங்களும் தெரியும் அக இறைவன் அத்தனை அறிந்தவன் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படிங்கிறார் மாணிக்கவாஜ் ஆகமம்னா வேதங்கள் அதனால் உபனிஷத்து கோட் பண்ணுறார் வேதாந்த கிருத்து வேதவிதேவச்ச அகம் வேதாந்த கிருத்துங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் அங்கே பாஷ்யம் பண்ணியிருக்கார் கீதையில் வேதாந்த சம்பிரதாய கிருத்து அப்படின்னு சொல்லியிருக்கார் வேதாந்தத்தை எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற சம்பிரதாயத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அந்த சம்பிரதாயத்தை குருக்கிட்ட இருந்து படிக்கிறதும் நான் பக்தனும் பகவான் பகவானும் பகவான் பக்தி மார்க்கமும் பகவான் தான் எல்லாத்தையும் ஐக்கியம் பண்ணுறது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கங்க சர்வசாஹம் ஹதிசன்னிவிஷ்டோ மத்திருஜானோஹனஞ்சைச்சர்வைரகமேவே வேதாந்தகிருவேதவிதேவச்சாஹம் இது பகவத்வச்சனாத் அது மாத்திரமில்லை ஒரு அழகான ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் எங்கே இருக்குதுன்னு தெரியல வேற எங்கே இருக்குது எந்த புஸ்தில் போட்டிருக்குன்னு நம்பர் தெரியல மகாபாரத்தில் இருக்கு சரி வே வேதியாக அனைத்து வேதங்களும் அறியப்பட வேண்டிய அனைத்தும் சாஸ்திரா அனைத்து சாஸ்திரங்களும் சர்வே யா அனைத்து யஜங்களும் சர்வயிஜியாச்சு அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய சில கர்மாக்கள் எல்லாமே கிருஷ்ண அனைத்தும் கிருஷ்ணனே பாகமணா ஏ பிரணா தத்வத்த கிருஷ்ணம் விது தேஷாம் சர்வயாக சமாப்தா ஹே ராஜன் அரசனை பார்த்து சொல்கிறார் அநேகமாக இது வந்து மோட்ச தர்மமாக தான் இருக்க முடியும் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு சொல்கிறதாக இருக்கணும் அப்படின்னு நான் ஊகம் பண்ணுறேன் ஹே ராஜன் ராஜன்னு சொல்லி தர்மாவை தர்மராஜாவை யுதிஷ்டிரரை அட்ரஸ் பண்ணுறார் பீஷ்மர் என்ன சொல்கிறார் நான் ஏ பிராமணாக எந்த பிராமணர்கள் சர்வ சர்வம் தத்துவத்தா கிருஷ்ணம் விதுகு கிருஷ்ணனுடைய பரமார்த்த தத்துவத்தை அறிகிறார்களோ தேஷாம் அவர்களுக்கு சர்வ யஜாக சமாப்தாக அனைத்து யஜங்களும் நிறைவு விட்டன அப்படின்னு அவர் பார்த்து சொல்கிறார் ஆஹா எல்லா வேதங்களும் வேதங்களால் அறிய வேண்டிய விஷயங்களும் அனைத்து சாஸ்திரங்களும் அனைத்து யஜங்களும் அனைத்து இஜ்ஜிகளும் சின்ன சின்ன பூஜைகளும் எல்லாம் சர்வம் கிருஷ்ணமயம் அதனால தான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம் பிராயஷ் சித்தானிய சேஷாணி தப்கர்மாத்மகானிவை யானி தேஷாமசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு எந்த ஒரு பூஜை முடித்தாலும் சொல்கிறோம் அதாவது நம்ம பண்ணியிருக்கிற கர்மாக்களில் எல்லாம் லோபங்கள்லாம் வரும் மனசு கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்காது மந்திரம் தப்பு தப்பாக சொல்லியிருப்போம் கிரியைகள் விட நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அதாவது பண்ணியிருக்க மாட்டோம் இதுக்கெல்லாம் பிராயஷ் சித்தம் என்னென்னா பிராயஷ்சித்தானி அசேஷாணி கர்ம ஆத்மகானிவை நம்ம செய்ய நம்ம பண்ணுற தபஸு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே யானி சந்தி எவைகள் இருக்கின்றன தேஷாம் அசேஷானாம் அவைகள் அனைத்தும் நல்லபடியாக சர்வம் சுகுண மஸ்தும்போம் நாங்கள் எதா தியூன அத்திரிக்தம் சர்வம் சுகுண மஸ்து கூடி பண்ணியிருந்தாலும் குறைச்சி பண்ணியிருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி பண்ணினதாக சாஸ்திரப்படி ஆனதாக பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் நம்ம லிமிடேஷன்ஸை பகவான்கிட்ட சொல்லிவிடுவோம் தினம் சாயங்காலம் சொல்கிறோமே சுவாமிகிட்ட இன்றைக்கி பூஜை பண்ணிட்டோம் இதில் என்னெல்லாமோ தப்பு பண்ணியிருப்போம் போனே பண்ணியிருப்போம் ஜானத்தினால் பண்ணியிருக்கோம் அதனால் என்னன்னா யோக்தம் யாஷாஸ்திரானுஷ்டிதான் பகவத் பிரீதிக்கரம் பூயாதித்துன சம்பிர்த்தையூ சொல்லிடுறோம் தினம் ஆக எதுக்கு சொல்கிறனா வேதா வேதவித் வேதவித் வேதாந்திருத் அது இல்லை வேதம் வேதார்த்த வேத்தி தி வேதவித் வேதோ வேதவித் அவங்க அடுத்த பங்கப்பூ அவிக்கல வீட்டை அவியோவா அவியோய் பகவத்வச்ச அவ்யங்கஹா அவ்வியங்கஹான்னு சொன்னால் குறைவில்லாதவர் அறிவு முதலானவைகளால் அனைத்து நாளும் குறைவில்லாதவர்னு அர்த்தம் பகவான்னு சொல்கிறோம் இல்லையா மு முழுமையானவர் நிறைவானவர் ஞானாதிபி அறிவு முதலானவைகளால் பரிபூர்ணகா அனைத்தையும் ஆளுபவர் சொல்கிறோம் இல்லையா அனைத்தையும் ஆளுபவர் அனைத்து ஆற்றலும் மிக்கவர் அப்புறம் அனைத்து புகழும் உடையவர் அனைத்து செல்வங்களும் உடையவர் அனைத்து அறிவும் உடையவர் அனைத்திலும் பற்றற்றவர் ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசசஸ்ரீயா இல்லாட்டி சில புஸ்தகங்களில் தர்மசிய யசஸ்ரீயா ஞான வைராக்கியோஷைவண்ணாம் பக இதீரினா பூர்ணமானவர்னு அர்த்தம் அறிவு முதலானவைகளால் பூர்ணமானவர் அவிகலகா அது மாத்திரம் இல்லை அறிவுக்கு வடிவம் இருக்கான்னு அறிவுக்கெல்லாம் வடிவம் கிடையாது ஆனால் இருக்குது அறிவுக்கு எதாவது ஃபார்ம் இருக்கோ ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது மேனிஃபெஸ்ட் ஆறுது ஆனால் வந்து அறிவுக்குன்னு ஒரு வடிவம் சொல்ல முடியுமான்னு கடினம் ஆகா பூர்ணகாங்கிறார் பரிபூர்ணகா ஞானாதிபி பரிபூர்ணகா அப்புறம் என்னது அவிகலகா அவிகலஹான்னா குறைவில்லாதவர் அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார் நிறவயவகாங்கிற அர்த்தம் கொடுக்குறார் வியங்கஹா வியங்ககான்னா என்ன அர்த்தம் வியக்திஹி வியக்திஹின்னு சொன்னால் இண்டிவிஜுவல் ஒரு தனி வியக்தி நம்ம சொன்னோம்னா கட்டை நட்டை குட்டை எல்லாம் சொல்லலாமே ந வித்தியே வியக்திஹி ந வித்தியதே இத்தி அவ்வியங்கா ஒரு தனி ஆளா இல்லை ஏன்னா அவ்வக்தோயம் புலப்படாதவர் அர்த்தம் அன்மேனி சொல்றோம் இல்லையா வெளிப்படாதவர் புலப்படாதவர் அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இல்லாதவர் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவர் தனித்தன்மைகள் உடையவர்களுள் வியாபித்திருப்பவர் ஆனால் அவருக்கென்று தனித்தன்மை கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பிரமாணம் கேட்டுறார் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் அவ்வக்தோஜம் அச்சிந்தியோஜம் அவிகாரியோஜம் உச்சத்தை அங்கே ஆத்மாவோடய லக்ஷணம் ஆத்மாவோடய லக்ஷணத்தை ஈஸ்வரனோட லக்ஷணமாக சொல்கிறாரு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் அது ஆதிசங்கருக்கு அந்த எண்ணம் எப்போவுமே ஆத்மா வேறே பிரம்மன் வேற இல்லைங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அதையும் அதையே கோட் பண்ணுறார் ஆஹ அவ்யோயம் இது பகவதாத் ஆக எல்லா வியக்தியிலையும் அவ்வக்தமாக இருக்கிறவர் ஐங்கிறது இந்த உடம்பில் அன்மேனிஃபெஸ்டாக மேனிஃபெஸ்டானா நான் நான்கிறதுக்கு என்ன ஃபார்ம் நான்கிறது இந்த கண்ணா இந்த கண்ணா காதா மூக்கா எதை சொல்கிறது எல்லாம் சேர்ந்து தான் நான் நான் எல்லாம் எல்லாத்தோடையும் உனக்கு சம்பந்தம் இல்லாமல் தூக்கத்தில் இருக்கியா அப்போ நீ என்னவா இருக்கு அப்போ நீ வக்தனா அவக்தனான் ஆகா எப்படி இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பேஸுக்கு எப்படி நிறவயவத்துவம் இருக்கோ அது மாதிரி சைத்தன்யா நிறவயவகா இறைவனுக்கு வடிவம் இல்லை வடிவம் இல்லாத இறைவனுக்கு நாலு கையை வச்சு இன்னும் வரப்போகிறது நாலு கையை வச்சு வடகில திங்கலை நாமத்தை போட்டு திருப்பதியில் ஒரு ஸ்பெஷல் நாமத்தை கண்டுபிடிச்சு அவருக்குன்னு எல்லாம் பண்ணி நுக்கான் இருக்கும் ஆனால் பா பாடம் என்னென்ன கீதையில் பகவானே சொல்றார் வடிவமற்ற என்னை வடிவமுடையவனாக முட்டாள்கள் நினைக்கிறார்கள் அவஜானி மாம் மூடா மானுஷீம் தனுமா்ரி பரம் பாவம் அஜானந்த மமாவயம் அனுத்தமம் அவக்மாப்பம் மன்னன் மாமுய அவ்வம் வப்ப நான் வந்து நான் புலப்படாத என்னை புலப்படுகின்றவன் என்று தவறாக நினைக்கிறார்கள் அவ்வியம் வியக்தி மாப்பன்னம் மன்னியே மாம் அபுத்தயா புத்தியை சரியாக யூஸ் பண்ணாதவன் தான் அப்படி நினைக்கிறாங்கிறார் சரி ஆக வேதா வேதவித்து அவ்வங்கா அப்புறம் என்னது வேதாங்கா வேதாங்கஹாக்கு அர்த்தம் பாருங்க வேதாக அங்கபூதாக எஸ் எ சகா வேதாங்க வேதங்கள் வேத வடிவமாக இருக்கிறவன்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறார் வேதங்களை தன்னுடைய அங்கமாக கொண்டிருக்கிறான் எஸ் எ சகா வேதங்களே அவருடைய உறுப்பு ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதெல்லாமே வேத மந்திரங்கள் மந்திரபாகங்கள் பிராமண பாகங்கள் ஆரண்ய பாகங்கள் உபனிஷத் பாகங்கள் இத்தனையும் சேந்து தான் சொல்லிட்டார் ஜென்ரலாக சொல்லிட்டார் வேதஹான்னு இப்போது வேதாங்கஹான்னால் வேதங்களில் பலவிதமான பாகங்கள் இருக்குது ஸ்தோத்திர பாகம் இருக்குது கானபாகம் எத்தனையோ பிரிவுகள் வேதத்துக்குள்ளே இருக்குது அத்தனை அத்தனை பிரிவுகளாக தன்னுடைய பகவானுடைய ரூபம் என்னன்னா வேதம் தான் அதில் தான் சீக்கியர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் அந்த புஸ்தகத்தை தான் பூஜை பண்ணுறான் சீக்கியர்கள்லாம் சீக்கியர்கள்லாம் ஷீடர்கள்னு அர்த்தம் ஷிஃப் இந்த ககார ஷகார பேதம் வந்து சஹசிர சீரு கா புரு கஹா அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களாம் ஷகாரத்தை ககாரமாக சொல்லுவான் அதனால் சீக்கியர்கள் நமக்கு நம்ம ஊரில் வந்து வெள்ளக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கே ஒன்றும் தெரியாது அவன் என்ன பண்ணிட்டான் சீக்ஸ்னு தனியாக பிரிச்சுவிட்டான் ஹிந்துஸ் தான் அவங்க இன்றைக்கும் ஹிந்துக்களுக்குள்ள தான் சம்பந்தம் பண்ணின்னு இருக்காங்க அப்படி ஒன்றும் தனி ரிலிஜன் இல்லைது அவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு பாஷையில் அவங்க அவங்க என்னது ரீஜனல் லாங்குவேஜில் சொன்னது தான் இதெல்லாம் குரு கிரந்த சாஹிப்பு நம்ம இப்போ பன்னெண்டு திருமுறைகள் ஆழ்வார்களே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தெல்லாம் கட்டு கட்டி வச்சு ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூஜை பண்ணுறாங்க இல்லையா திருமுறை திருமுறை கோயில் அப்படிங்கிறாங்க இப்போ வேதங்களையெல்லாம் வந்து புத்தகம் வேத பகவான் வேதகானு நாசிக்கில் ஒரு சுவாமி போட்டார் பெரிய பெரிய மடங்கள் எல்லாம் இருக்குது பெருசாக நாலு வேதமும் இருக்குது இதுக்குள்ளே எல்லா வேதங்களையும் போட்டு பெருசாக போச்சு போட்டு அதுக்கு ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டு அட்லீஸ்ட் இதுக்குள்ளேயாக இருக்கட்டும் அப்படி சொல்லி ஆஹா அது வேதங்கள் வேதங்களெல்லாம் உறுப்புகள் அவங்க வந்து அதை பூஜை பண்ணுற வேற ஒன்றும் அங்கே மூர்த்தி கிடையாது அந்த வேத புஸ்தகத்தை குரு கிரந்த் சாஹிப்பு கிரந்த் சாஹிப் அவர் தான் ஏன்னா இந்த குருவும் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு புஸ்தகத்தையே பூஜை பண்ணுறதுன்னு வச்சுவிட்டோம் இந்த குரு ஒரு வந்து ஒன்று ஒன்று சொல்லிவிட்டு போயிட்டா அதில் பத்து குருவுக்கு மேலே வேண்டான்னு விட்டான் பதினோராவது குரு என்னத்துக்கு இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தன் வந்து நான் தான் பதினோராவது குருன்னோம் எல்லாருமா சேர்ந்து அடிச்சுவிட்டான் கோவிந்த சிம்ஹுக்கு அப்புறம் குரு கிடையாது ஏன்னா இந்த குருக்களும் ஏதாவது அக்கிரமம் பண்ணிக்கிட்டு போய்டுறானா அப்புறம் இதுக்கு என்னென்னா குருவே வேண்டாம் சாஸ்திரத்துக்கு பூஜை பண்ணுவோம் ஆகினால் என்ன சாஸ்திரத்தை பூஜை பண்ணால் அதில் வந்து நல்லது கட்டது அது ஒன்றும் சும்மா ஜடம் தானே குருன்னா தானே உயிரோடு இருக்கார் ஏதாவது நேச்சுரல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது என் தியாக பண்ணிவிட்டு போயிடுற அதில் பூஜை பண்ணுறதை விட புஸ்தக பண்ணுறது நல்லதுன்னுட்டான் அதனால் எல்லா இடத்துலையும் கோயிலில் கட்டி குருத்வார்னு பேர் பாருங்கோ புஸ்தகத்வாரில் குருத்வார் அப்படின்னு பேர் குருத்வார் முழுக்க இருக்கிறது யார் சிக்கு துவார் சீக் ஷீடர்கள் இவங்கள்லாம் சிஷியர்கள் இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பூஜை பண்ணுறாங்கன்னா குருவை பூஜை பண்ணால் வம்பு வரும் குருவுக்கு நமக்கு ஒத்து போகாம ஒத்து போகாமல் போயிடும் மா வித்விஷா வகை வேதமேஸ்வரெடுத்தோ ஆகையினால ஒரே துவேஷங்கள்லாம் வரும் ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா புஸ்தகத்தை பூஜை பண்ணால் அப்புறம் புரிகிறதோ புரியலையோ குரு வேண்டாம்ப்பா வம்பு ஜாஸ்தி அவன் இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே ஒரு சம்பிரதாயம் இதில் நிறைய குரூப் எப்படி வருது இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இஸ்கான்லேயும் இப்படி ரெண்டாக பிரிஞ்சு கொடுத்துப்போம் பிரபுபாதாக்கப்புறம் குரு லேங்குறான் ஒரு குரூப்பு இல்லை பிரபுபாதாக்கப்புறம் குரு உண்டுன்னு ஒரு group ரெண்டு குரூப் இருக்குது குரூப் குரூப்பாக போனால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் குருநானக்கே சொல்லியிருக்காரு நல்லவனாம் பிரிஞ்சு போகணும் கெட்டவனாக ஒன்றாகணும்னு இதுவும் குருநானக் தான் சொன்னார் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்னோம்னா வேதத்தையே பூஜை பண்ணுறது வேதங்களே பகவானுடைய ரூபம் அதான் மனுஷனுக்கு ஒரு கான்ஷியஸ் பீயிங்கை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டிலாம் கிடையாது அவ அதனால் என்ன பண்ணணும் ஏதாவது மேட்டராக இருக்கணும் நம்மள்கிட்ட வந்து நமக்கு அது வந்து ரெஸ்பெக்ட்டு மா குறையக்கூடாது அப்படியே இருக்கணும் கான்ஷியஸ் பீயிங்காக இருந்தால் அதோடய ப்ளஸ் மைனஸெலாம் நம்மளை அட்டாக் பண்ணணும் இமோஷ்னல் ப்ராப்ளம்லாம் வரும் இது நம்ம மாத்திரம் அனுப்பிச்சா போகிறேன் வெங்கடாத வீடு போய் நான் நின்னேன்னு வச்சுங்களேன் வெங்கடாதபதி என்கிட்ட பேசவா போகிறார் என்ன திடீர்னு பேசிவிட்டார்னா நான் மாட்டிப்பேன் வெங்கடாத விடு போய் நான் வேணால் என்ன வேணாலும் கத்தலாம் எந்தத்த விடாலும் சொல்லலாம் அதை பாட்டு கேட்டுருப்பார்னு கேட்குறாரு நம்ம நினச்சின்னுக்கு சொல்ல வேண்டிதான் திரும்பி அவர் கேட்டார் நீ ஜென்மாவை யூஸ் பண்ணியான்னு கேட்டார்னு வச்சோங்களேன் நான் என்ன பண்ணுறது அப்புறம் நான் இத்தனை நாளாக அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன்னு இதை ஒழுங்கையாக உருப்படியாக நீ எதாவது உபயோகப்படுத்தினியா நீ உருப்படியாக இருந்தியா இன்னொருத்தனுக்கு எதாவது உருப்படியாக பண்ணினியா அப்படின்னு வெங்கடாஜபதி கேட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்தில்லாம் போயின்ட்டுருக்கான் உன்னோடய பாவ பணத்தைலாம் ஏண்டா என்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்னு கேட்டுட்டார்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவார் வெங்கடாஜலபதி அதுதான் எதிர்க்கட்டும் நம்ம டாபிக் வேறு வேதா ஏவ அங்கா நிறைய வேதபாகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வேதத்தை வச்சுட்டே வந்து ரிக்வேதாக தஸ் எஜுரே வசிர ருக் தட்சிண்பா சாமோத்தர்பா ஆதேச ஆத்மா அதர்வாங்கிரச்புச்சம் பிரதிஷ்டா மனோமய கோஷத்துக்கு வேதத்தை தான் சொல்லியிருக்கு உபநிஷத்து யஜுர்வேதந்தான் தலை ருக்வேதம் வந்து வலதுகை இடதுகை வந்து சாமவேதம் கால்லாம் அத்தருண வேதம் மத்திய பாகம் ஃபுல்லாக என்னதுன்னா அதில் இருக்கிற டீச்சிங்ஸ் தான் அப்படி வேதகா ஏவ் ஆச்சரியில்லை கோட் பண்ணலை மனோமய கோஷம் முழுக்க வேதஸோடு வேதரூபமாக இருக்குது ஏன்னா மன பிராமணனோட மனசில் வேறு விற்பி இருக்கக்கூடாது எப்பவும் வேத விறத்தி தான் ஆஹ் வேதா அங்கபூத்த எஸ் சா வேங்க அர்த்தம் அடுத்தது வேதாங்கோ வேதவித் கவி இன்னொரு வேதவித் வேதோ வேதவிதவியங்கோ வேதாங்கோ வேதவித் கவி ரெண்டு வேதவித்து வந்துருக்கு ஒரே லைனில் வேதான் விந்தே விச்சாரய வேதவித்து வேதானுவிந்தே விசாரயத்தீ இ வேதவித் இங்கே என்ன பார்த்தோம் வேதம் வேதார்த்த வேத்தி இதி வேதவித் அங்கே அப்படி பார்த்தோம் வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் அறிகின்றவர் என்பதால் வேதவித்து இங்கேயும் வேதவித்து என்னென்னா இங்கே விசாரயதி அதனால்தான் கடவுளுக்கு பேர் அந்தணன்னு பேர் அந்த வேதாந்தா அண அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சின்னு அர்த்தம் அந்தணன் அப்படின்னு சொன்னால் வேதாந்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறவன் அவனுக்கு பேர் அந்தத்தை அணவுபவன் அந்தணன் கடவுளுக்கே அறவாழி அந்தணன்னு இருக்குது அதனால திருக்குறள் அந்தணன் மூன்று இடத்துல வந்திருக்கு முதல்ல சொல்கிறபோது அந்தணன்னா அந்தத்தால் அணவப்படுபவன் அதாவது வேதாந்தத்தினால ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற கடவுள் அதுக்கு அந்தணன்னா பகவானே அர்த்தம் அப்புறம் வேதாந்தத்தை யார் விசாரம் பண்ணுறானோ சன்னியாசி அவனுக்கும் அந்தணன்னு பேர் அப்புறம் வேதத்தை தினம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சந்தியாந்தனம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு உலகம் நல்லா இருக்கணும்னு ஓதிண்டே இருக்கானே அவனுக்கும் அந்தணன்னு பேர் அந்தனர் நூலுங்கிறார் திருவள்ளுவர் அரு தொழிலோர் நூல் மரப்பருங்கிறார் ஆக வேதானு விந்தே விந்தேன்னா விசாரயத்தி ஆக வித்து தாத்துவுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறார் அர்த்தம் பண்ணி விசாரயத்தி எல்லாம் ஒரு தாத்துவை வச்சுக்கிட்டு எத்தனை அர்த்தம் உண்டோ இப்போ நேற்றி கூட ஒரு இதில் பார்த்தேன் யுஜிர் யோகே யுஜிர் சமாதவ் யோகசாஸ்திரத்தில் யோக்சித்தவருத்தி நிரோதா சித்தவருத்தி நிரோதா யோகாங்கிறதுக்கு யோக சப்தத்துக்கு யுஜு தாத்து யுஜு வந்து யுஜிர் அப்படின்னு சொல்லி யுஜிர் யோகே இல்லை யுஜிர் சமாதோ அப்போ யோக சப்தத்துக்கு சமாதினு அர்த்தம் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கணும் சம்பிரதாயப்படி கேட்டுட்டே இருக்கணும் ஆக வேதான் விந்தே வேதங்களைன்னு போட்டார் வேத இந்த இடத்துல வேதங்களை விசாரம் பண்ணுறார் மீமாசை பண்ணுறார் பூர்வ மீமாசா உத்தர மீமாசா பண்ணுகிறார்னு அர்த்தம் ஆக யாரெல்லாம் வேதத்தை விசாரம் பண்ணின்னு இருக்கானோ அவெல்லாம் ஸ்ரீஹரி மகாவிஷ்ணு ஸ்வரூபம் எல்லாம் சன்னியாசியை நாராயணன்னு சொல்கிறது அதாவது நாராயணனுக்கு ரெண்டு ரூபமாக ஒரு ரூபம் விக்கிரகம் இன்னொன்று சன்னியாசி ஒழுங்காக இருக்கிற சன்னியாசி ஆஹ வா துவே ரூப்பே வாசுதேவசரஞ்சா சரமே வச்ச சரம் சன்னியாசிநாம் ரூபம் அச்சரம் பிரதிமை வச்ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எங்கே இருக்கோ எனக்கு தெரியாது ரொம்ப நாளாக கேட்டது அதாவது வாசுதேவனுக்கு ரெண்டு வடிவமா ஒன்று அசைகின்றது இன்னொன்று அசையாத வடிவம் அசைகின்ற வடிவம் சன்னியாசி வடிவம் அசையாத வடிவம் விக்கிரகம் பிரதிமாம் ஆக இல்லை என்ன பண்ணிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும் சன்னியாசி என்ன பண்ணுவான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணிட்டுருப்போம் ஒன்று ஸ்ரவணம் இல்லாட்டி மனனோ இல்லாட்டி நிதித்தியாசனம் இந்த மூணை தவிர என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு தானே சந்யாசமே பண்ணிகிட்டு இருக்கான் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக சந்யாசயோகாத்யதயுத்த சத்வாக வேதாந்தத்தை படிக்கிறதுக்காக தானே சந்யாசமே பண்ணுறோம் ஆஹ வேதான விந்தே விசாரயதி இது வேதவித் அடுத்தது கவிஹி கவிக்கு அர்த்தம் கிராந்ததரிசீ கவிதோஸ்தி திரஷ்ட இத்தி கவிர்மனீஷி இத்தி மந்திரவர் கீதையிலே இருக்குது எட்டாவது அத்தியாயத்தில் நினைக்கிறேன் கவிம் புராணமனுஷாசிதாரம் அப்படின்னு இருக்குது இல்லையா கிராந்த தரிசி கவிகிக்கு லட்சணம் கிராந்ததரிசி கிராந்த தரிசின்னா தொலைநோக்குடையவன் அர்த்தம் ரொம்ப தொலைநோக்குடையவன் தீர்க்கதரிசிங்கிறான் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்க போகிறதுன்னு இப்போவே தெரிஞ்சு வச்சுருக்கான் இது இப்படியே போனால் இப்படி போகும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த குறுகிய நோக்குடையவன் பரந்த நோக்குடையவன் குறுகிய பார்வை அதாவது கொஞ்ச காலத்துக்கு தான் யோசிப்போம் நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்டு போகாது அந்த பெருத்துங்கிற ஒரு நாட்டில் போய் பார்த்தேன் ரோடு பெருசு பெருசாக போட்டு வச்சுருக்கான் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி எதுக்கடா அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கைங்கிறான் நம்ம ஊரில் பாப்புலேஷன் குறையணுங்கிறார் ப்ரைம் மினிஸ்டர் அவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து எங்கேயோ பர்தங்கே இருக்குது மெல்பேர்ங்கிருக்கு இதுக்கு அதுக்குன்னு டைம் டிஃப்ரெண்ட்ஸே டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படி இருக்கிற போது அவ பெரிய ரோடாக போட்டு விட்டுருக்கான் இது பெரிய ரோடாக இதுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு போட்டிருக்கான் ரயிலுக்கு ரெண்டு பாதை பஸ்ஸுக்கு ரெண்டு பாதை ட்ராக்கரை பஸ்ஸுக்கு இது காருக்கு பாதை போட்டிருக்கிறதுலாம் பார்த்தா பிரம்மாண்டமாக செலவு பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் ஆள் இல்லை ஏன்னா இன் ஃப்யூச்சர் ஜனங்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு இப்போவே நம்ம செஞ்சு கொடுப்போம் இத்தனைக்கும் அவங்க ஒன்று அங்கே எல்லாம் புனர்ஜென்மவாதிகள்லாம் இல்லை வரக்கூடிய தலைமுறைக்கு உபயோகப்படட்டுமே கிராந்த தரிசி அப்படின்னு அர்த்தம் அவங்கள கவிகின்னு பேர் கவிகினா சாதாரண கவின்னா என்ன அர்த்தம் இவர் பாட்டு எழுதுகிறவர் அதனால் கவிகின்னு பேர் ஒருத்தர் கவி அரசருங்கிறார் இன்னொருத்தர் கவி பேரரசருங்கிறார் ஒரு பேர் மாற்றிக்கிறாங்க இல்லையா ஏன்னா கவியரசர்னா அப்புறம் இப்படி இருக்கிறவருக்கு என்ன மதிப்பு அவர் கவியரசர் இவர் கவி பேரரசர் அப்படின்னா கடைசியில் எல்லாம் கடை என்ன போகிறதுனா எல்லாம் ஒன்றும் நமக்கு என்ன பட்டங்களாவது இதாவது லப்தா வித்யா ராஜமான்யா தத அஹ கவிஹின்னு சொன்னால் சர்வஜா எல்லாம் தெரிஞ்சவனு அர்த்தம் சர்வசாஸ்திரத்தையும் படித்தவனுக்கு இப்படி சர்வதந்திர ஸ்வதந்திரஹான்னு பேர் சர்வதந்திர ஸ்வதந்திரஹான்னு சொன்னால் இவனுக்கு வியாக்கரணம் தெரியும் மீமாசை தெரியும் அந்தசாஸ்திரம் படித்திருக்கான் ஜோதிஷ சாஸ்திரம் படித்திருக்கான் ஏகப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் படித்தவனுக்கு தான் சர்வதந்திர ஸ்வதந்திரஹான்னு பேர் ஆதிசங்கர் சர்வஜ பீட்டத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னா எல்லா சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் வேதம் தெரியணும் வேதாங்கம் தெரியணும் அறுபத்தி நாலு கலைகள் தெரிஞ்சிருக்கணும் இத்தனை எல்லாம் அந்த பீட்டத்தில் உட்கார முடியும் மேலே போய் கேட்குறவன் அத்தனை பேர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லணுமே சபையில் ஒரு ஒருத்தன் இருப்பான் எல்லாருடைய ஃபீல்ட்லேயும் ஒரு ஆள் அப்படி சொல்கிறதுக்கு கிடைக்கணுமே அது ரொம்ப ரேர் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு ஒருத்தர் தான் அப்படி வருவாங்க யாராவது ஆக சர்வதற்கு சர்வதற்குன்னா என்ன அர்த்தம்னா நல்ல விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனைத்தையும் நன்றாக பார்ப்பவன் உவத்தல் காய்தலின்றி உண்மையை ஓர்ந்து பார்க்கின்றவன் இப்படிலாம் நிறைய சொல்லலாம் ஆ சர்வதற்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்னா சங்கராச்சாரியர் ஆத்மாவுக்கு சொல்லிவிட்டார் கவிகின்னு சொல்லி ஆத்மாவோட லக்ஷணத்தை சொல்கிறார் நாண்யோ தோஸ்தி திரஷ்டா இந்த பிரம்மனுக்கு அந்நியமாக வேறு எதுவும் இந்த சர்வஜனுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது சாமான்ய சர்வஜன் விசேஷ சர்வஜன் அதாவது ஜென்ரல் சர்வஜன் காமன் அப்புறம் என்னதுன்னா ஒரு நே விஷேஷத்தை தெரிஞ்சுக்கிறது இது கீ உபனிஷத்துலேயே வந்திருக்கு சர்வஜ சர்வவித் சர்வவித்து அதாவது இப்போது நகக்கடையில் இருக்கிற அத்தனையும் தங்கம் தான் அப்படின்னு சொல்கிறது சாமானிய ஜானம் அது போகும் நமக்கு அங்கே கடக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காதில் மாட்டிக்கிறதா இருந்தாலும் சரி கையில் மாட்டிக்கிறதா இருந்தாலும் சரி உடம்பில் எந்த உறுப்புகளில் மாட்டிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாம் சர்வம் ஸ்வர்ணமயம் அப்படிங்கிறது என்னது சாமானிய ஜானம் இல்லை இது வந்து தோடு இந்த தோடு ஒன்று பேர் வேறு வச்சுருப்பான் ஒரு ஒரு காதில் தோடே ஒரு நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருக்கும் வளையலில் நூற்றுக்கணக்கான வெரைட்டி ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்கும் பியூட்டி வெரைட்டி நாவல் டீம்பர் சுவாமி பரமார்த்தானந்தா அதே பா அழகாகவும் இருக்குது விதவிதமாகவும் இருக்குது புதுசு புதுசாகவும் இருக்குது அதனால் நிறையா அங்கே இருக்குது இது ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா முடியுமா என்ன எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு பதிலாக அது விசேஷ ஜானம் ரெண்டும் கடவுளுக்கு உண்டு கடவுளுக்கு சாமானிய ஜானமும் உண்டு விசேஷ ஜானம் அனைத்தும் உணர்வே அப்படிங்கிறது விசேஷ ஜானம் சாமானிய ஜானம் ஆனால் அனைத்தும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஒன்று ஒன்றுக்கும் ஸ்பெஷல் ஜாதகம் இருக்குது அதெல்லாம் விசேஷ ஜானம் இந்த விசேஷ ரெண்டும் கடவுளுக்கு உண்டு ஆனால் இந்த இடத்துல கான்டெக்டில் என்ன சொல்கிறாருன்னா சங்கராச்சாரிய சொல்லுவார் சாமான்யேன சர்வம் ஜானாதி இத்தி சர்வஜா விசேஷேன சர்வம் வேத்தி இத்தி சர்வ வித் ஆக அத்வைத்த சாமான்ய ஜானம் துவைத்த ஜானம் விசேஷ ஜானம் டிஃப்ரென்ஸ் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது ஆக இதை பற்றி உபனிஷத்துகளையும் சொல்லியிருக்குன்னு கோட் பண்ணுறார் கவிர்மனீஷி அப்படின்னு ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இருக்குது ஈஷாவாசியோபிஷத் எட்டாவது மந்திரம் சபரியாச்சும காஜம விரணமஸ்னவிரக் சுத்தமபாபவித்தம் கவிர்மனீஷி பரிபூஸ்வம் பூரிய ஆத தோன் வதாச்சாஸ்வதிபமாஹாபியான்னு இருக்கு அங்க கவிர்மனீஷிங்கிறத கோட் பண்ணுறார் இந்த அளவோடு நாம் பூர்த்தி பண்ணுவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்தனந்தாய சகசிரமூர்த்தையே पुरुषाय शाश्वते சகசிரிஷிபாஹவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீர்த்தாஜி